நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது நல்லிக்கொழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நல்லி எலும்பு அரை கிலோ மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கருவேப்பிலை ரெண்டு ஆர்க்கு பச்சை மிளகாய் ஆறு தனியாத்தூள் மூணு ஸ்பூன் எண்ணெய் நாலு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா ஒன்றரை ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப ரெண்டாம் தேங்காய்பால் ஒரு கப் பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு இலக்காய் ரெண்டு விஞ்சலை ரெண்டு செய்முறை முதல்ல நம்ம குக்கரில் இந்த நல்லி எலும்ப நல்லா கிளீன் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுடுவோம் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் அதில் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் மஞ்சள் படி கால் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாய் மூணு போட்டு நல்லா இந்த குழம்பு நல்லா கொதிக்க போட்டு ஒரு பத்து விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துடுவோம் அதனால ஆறையினதும் நல்லி எலும மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுருவோம் பாத்திரம் காய்ஞ்சதும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு பொரிஞ்சதும் கசக சா போட்டுருவோம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் மதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ராஸ் மல் போகளுக்கு வதக்கிடுவோம் வதக்கிட்டு மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிப்போம் நல்லா வதக்கிட்டு அந்த குழம்பு நல்லி வேக வச்சோல்லையோ நல்லி அந்த குழம்பு இருக்கு அதை எடுத்து இதில் கொட்டி நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா எல்லாத்தோடு மிக்ஸ் பண்ணி வேக விடுவோம் நல்லா விந்த உடனே அதை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறினதும் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சிருவோம் அந்த பாத்திரத்தில் பாத்திரம் காய்ஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை இலக்காய் அது போட்டு நல்லா பொரியட்டோடனே இந்த நல்லி இலம் எடுத்து வச்சுருக்கோம்லையும் அதை அதில் போட்டுடுவோம் போட்டு நல்லா அதோட வதக்கிப்போம் இந்த எண்ணெயில் வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை எல்லாத்தையும் போட்டு அரைச்சோன்னா அந்த பேஸ்ட் எடுத்து அதில் கொட்டி நல்ல எலும்போடு கலந்துவிடுவோம் கலந்துவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவையும் போட்டுவிடுவோம் நல்லா கலந்துவிட்டு நல்லா வதக்குவோம் நல்லா ஒரு கொதித்து இந்த மீட்டில் எல்லா எசன்ஸும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கு உப்பு ருசிக்கு ஏற்ற ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டாம் தேங்காய்பால் எடுத்து அதில் ஊற்றி நல்லா வேக வச்சு கொதிக்க நல்லா கொதிக்கிட்டோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியா கொஞ்சம் கருவேப்பில் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பராக டேஸ்ட்டி அண்ட் ஹெல்த்தி நல்லி குழம்பு தயார் இது எல்லாத்துக்கும் தொட்டுக்க சூப்பராக இருக்கும் இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்கும் தொட்டுக்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பறங்க ஒருவர்களை வேண்டும் சந்திப்போம்